ீிாமூர்சுகேந்திரைபாயனம் சூத்திருத்த முனீந்திரம் ஸ்ரீங்ககம் யதீந்திரம் மேஷி கிமா வித்தியை ஓ பரமாத்மா தனந்த स्वमायया பூர்வஸ் जीवरूपतः ஜூவிசீவ் விஷுவியுத்தே देवता, देवता मर्तियाद्यधम स्थितो भजति जन्म மதமமே ஸோதி அனைத்த शिष्यते सद्वयत्वं சயச்சுத ோஸ்வாரே நீவபரா சர்வதைவ விசார வித்யாரண்ய சுவாமிகள் மோக்ஷத்தை அடைவதற்கான உபாயத்தை சொல்லுகிறார் ஜீவாத்மாவையும் பரமாத்மாவையும் அதனுடைய யதார்த்த ஸ்வரூபம் என்ன என்று விசாரணை செய்ய விசாரணா ஆராய்ச்சி பண்ணணும் அந்த சாஸ்திர வாக்கியங்களையெல்லாம் புரிஞ்சிக்கிறதுன்னு அர்த்தம் விசாரம் பண்ணி சாஸ்திர வாக்கியங்களையெல்லாம் ஆராய்ச்சி செய்து அதை தெளிவாக புரிந்து தான் இங்கே சொல்லப்பட்டுருக்கு அந்த விசாரஜன்ய ஜானம் நமக்கு மோட்சத்தை கொடுக்கும் முக்கியமாக சொல்லணும்னு சொன்னால் நம்முடைய தவறான அபிப்பிராயத்தை அடியோட நீக்கும் புதுசா ஒன்னும் அடையிறதே கிடையாதுங்க புதியதாக ஒன்றை பெறுவதுங்கிறது கிடையவே கிடையாது புதியது ஒரு அனுபவம் எதுவும் கிடையாது இருக்கிற அனுபவத்தையே ஆராய்ச்சி பண்ணி எந்த அனுபவம் பொய்யான அனுபவம் எந்த அனுபவம் உண்மையான அனுபவம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதா ஏன்னா ஒரே நேரத்தில் நமக்கு ரெண்டு அனுபவம் இருக்கு என்ன ரெண்டு அனுபவம்னா நமக்கு நான் நம்ம சொல்கிற பொழுது நான் உடம்புங்கிற அனுபவம் இருக்குது இப்போ சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்குறதுனால நான் பூர்ணங்கிறதும் இருக்குது அதுலேயே இருக்கு நான் அதை புரிஞ்சுக்கணும் இந்த அந் அந்த அனுபவம் உண்மையினு புரிஞ்சிக்கணும் அது சொல்கிற முறையில் சொன்னால் ஆமாம் அது அனுபவமாக இருக்குதுன்னு ஒத்து நிடுவோம் சொல்கிற முறையில் சொன்னால் அதனால் அது புதுசாக அடைய வேண்டியது கிடையாது நான் பூரணன் என்கின்ற அனுபவத்தை இப்பொழுது பெற்றுவிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது நான் பூர்ணங்கிற அறிவை பெற்றுவிட்டேன் அப்படி தான் சொல்லுவோமே தவிர இதுவரைக்கும் நான் பூர்ணனாக இருந்தும் பூர்ணங்கிற அறிவு இல்லாமல் இருந்தேன் இப்போ நான் பூர்ணங்கிற அறிவு பூர்ணனாக புரிகிறதில்லை ரொம்ப நேரம் கழிச்சு குழக்கட்டக்குள்ளே இருக்குமேன்னு கேட்டுவிடக்கூடாது அதுதானே என்ன நான் நிறைவானவன் அப்படிங்கிறது எனக்கு புரியாமல் இருந்தது இப்ப எனக்கு புரியுது அனுபவம் வரல நான் பூர்ண அனுபவத்தை பெற்றேன் நான் அபூர்ண அனுபவத்திலிருந்து பூர்ண அனுபவத்துக்கு சென்றேன்னு சொன்னா நீ சரியா படிக்கலைன்னு அர்த்தம் ஆக அபூர்ண அனுபவம் நமக்கு இருக்கு அது நமக்கு தெரிவா தெளிவாக தெரியும் அந்த விஷயம் நான் வந்து தான் குறை குறையன்னு சொல்லிகிட்டு இருக்கேன் ஆ பூர்ண அனுபவம் இருக்குது இந்த அபூர்ண அனுபவம் வந்து பொய்யான அனுபவம் பூர்ண அனுபவங்கிறது மெய்யான அனுபவம் அதை புரிஞ்சிக்கணும் சம காலத்துலேயே ரெண்டும் இருக்குது கயிறும் பாம்பும் விஷம காலமாக சமகாலமாக சமகாலம்னால் என்ன ஒரே நேரத்தில் ரெண்டும் இருக்குது அதனால் வந்து கயிறு கயிறும் பாம்பும் இந்த உண்மையிலே பாம்பு இல்லை ஆனால் நீங்கள் பாம்பை பார்க்குற போது கயிறு அல்லாமல் அவ பாம்பு பார்த்துட்டு இருக்கோம் கயிறுலாம் வெறும் பாம்பு மாத்திரம்தான் தெரிஞ்சுது அப்புறம் திடீர்னு கயிறு வந்ததுன்னு நான் சொல்ல முடியும் கயிறும் பாம்பும் ஒரே நேரத்தில் நமக்கு அனுபவமாக இருக்குது ஒன்று ஒரு அனுபவம் பொய்யான அனுபவம் அப்புறம் அது அந்த பாம்பு இல்லைங்கிறது புரிஞ்சதுக்கு பிறகு அது தெரியும் ஆனால் வரலது நம்ம புரிஞ்சுன்றதுல தான் வித்தியாசம் அது மாதிரி தான் இங்கேயும் அதனால நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னு நாங்கள் படிச்சுட்டோம் இனிமேல் நாங்கள் அந்த பூர்ணமான அனுபவத்தை பெறத்துக்கு தியானம் பண்ண போகிறோம் அப்படிலாம் பண்ணினா சரியாக படிக்கிறேன்னு அர்த்தமாயிடும் அதனால் இல்லை நான் புரிஞ்சாச்சு இந்த புரிந்து கொண்டதை நான் இன்னும் ஆழமாக மனசில் இந்த தப்பான அபிப்பிராயம் திரும்ப திரும்ப வர்றது இதெல்லாம் படித்ததுக்கு பிறகும் அப்பப்போ எனக்கு என்னமோ நான் குறையா இருக்கிற மாதிரி தோன்றதுனா அது நீ இத்தனால் தப்பாவே புரிஞ்சதுனால இப்படி இருக்கு அதனால் அதை நீக்கிறதுக்கு நீ பிரயத்தனம் பண்ணணுமே தவிர நான் அபூர்ணங்கிற எண்ணம் அப்பப்போ வரும் பொழுது அந்த அபூர்ணங்கிற எண்ணத்தை நீக்கிறதுக்கு நீ பிரயத்தனம் பண்ணணுமே தவிர நான் பூர்ணங்கிற பூர்ணங்கிற அனுபவத்தை பெறத்துக்கு நீ ஒரு பிரயத்தனமும் பண்ண வேண்டியது கிடையாது கீதையில் பகவான் சொல்கிறார் எதோ எதோ நிஷரதி மனச்சஞ்சலம் அஸ்திரம் தத்தஸ்தத்தோ நியம் ஏய்தது ஆத்மன்னேவ வசம் நயேத் இல்லை நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டால் எப்போ அதை வந்து இதை வந்து பொய்யினும் புரிஞ்சுக்கணும் அதை மெய்யின் நினைக்கணும் அவ்வளோதான் எல்லாம் நினைப்பு மரப்பு தான் மரப்பு தவிர இங்கே வந்து புது நான் வந்து வேதாந்தம் படித்த பிறகு எனக்கு ஒரு புது அனுபவம் வந்ததுன்னு சொல்லக்கூடாது புது அனுபவம்னால் நீங்கள் இந்த ஞானத்தை அனுபவமாக சொன்னால் தப்பு இல்லை ஆனால் வழக்கமாக நம்ம வந்து இல்லாத ஒன்றை ஒரு காலத்தில் ஒரு இடத்துல இல்லாத ஒன்று இன்னொரு காலத்தில் இன்னொரு இடத்துல நம்ம பெற போது அதை அனுபவமாக சொல்கிறோம் இது எல்லா காலத்துலையும் எல்லா இடத்துலையும் எப்பொழுதும் எல் இருக்குது அதை போய் வந்து ஒரு காலத்தில் ஒரு இடத்துல அதை எப்படி அனுபவிக்க முடியும் நான் பிறகு விரிவாக சொல்லுகிறேன் ஆஹா இது நீங்கள் இந்த இது மனசில் வச்சுக்கொண்டே இருக்கணும் இது ரொம்ப முக்கியமான எக்ஸசைஸ் நீங்கள் எப்பவுமே இது ஒரு பயிற்சி நான் ஒன்றும் புதுசாக அடைய போறதில்லை தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கிறத நீக்கிறதா என் வேலை நான் அபூர்ணன் அபூர்ணன் ரொம்ப வருஷமா நான் தப்பாக ஜென்ம ஜென்மாந்திரமா நினைத்து கொண்டிருக்கிறேன் இதை நீக்கிறதா என் வேலையே தவிர நான் பூர்ணன் ஆக வேண்டிய அவசியம் இல்லை பூர்ணன் நான் பூர்ணன் ஆகினேன் இருந்தேன் இப்பொழுது பூர்ணன் ஆகிவிட்டேன் ஆகினால காலத்தினால் வரையறுக்கப்பட்டதாகிவிடும் அது பொருந்தாது அது யுக்திக்கு பொருந்தாது சாஸ்திரத்துக்கு பொருந்தாது இல்ல பூர்ணம் அதம் சரி இப்ப விசாரம் பண்ணி இந்த அவர் சொன்னார் விசாரத்தினாலும் அதுக்கப்புறம் ஜீவாத்மா பரமாத்மா விசாரம் பண்ணணும் சொன்னார் உடனே நம்ம என்ன பண்ணோம்னு கேட்ட பரமாத்மாவை வந்து விசாரம் பண்ண வேண்டியது ரொம்ப விசேஷமா இல்லை யாரு பரமாத்மான்னு சொன்ன கடவுள் எல்லாம் அறிந்த சர்வஜனாகவும் சர்வேஸ்வரனாகவும் சகல கல்யாணகுணங்களை உடையவர்களாக உடையவராகவும் இருக்கக்கூடிய அந்த கடவுளை சாயங்காலம் சொல்கிறாங்க இல்லையா சர்வஜத்வசர்வேஸ்வரத்துவாந்தர்யாமி சர்வசர்வோக்திருசர்வசம்ஹாரகர்வபாலகர்வாபகத்துவ சர்வசக்திமதிகுணகணவிபூஷிதய வேதாந்தவேதிய அங்கேதான் முக்கியம் பார்வதி பார்வதிசநாதபனாரூட்ய நந்தி சண்டி பிருங்கி நந்தி ப்ரிங்கி சண்டி குண்டோதர பதஞ்சலி வியாக்கிரபாத விநாயக சண்முகா தேகி சகல பிரமத கண சேவித சேவியமானசிய லோகானுகிரக காரகஸ்ய பக்தானுகிரக வரதசிய இவளெல்லாம் சொல்லின் இருக்கும் இவர் பரமாத்மா ஆஹா இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி விட்டுடலாம் ஆனால் நம்ம அதே தான் சொன்னேன் பார்த்து இப்படி சொல்கிற பொழுது அதை வந்து ஒத்துக்க முடியல அப்போ விச்சாரம் பண்ண வேண்டியிருக்குன்னு ஆரம்பிச்சு நான்கிறத நம்ம எப்படி குழப்பின் பார்ப்போம் காலையில் சொன்னேன் நான்கிறத நம்ம எப்படி குழப்பிறோம் தெரியாமல் குழப்பின்றே இருக்கோம் நம்ம குழம்பி இருக்கோம்னு தெரியாமையே குழப்பின்னு இருக்கோம் அதுக்கப்புறம் எடுத்து சொன்னால் தான் தெரியுது சில சமயம் நான்னு சொல்கிறேன் சில சமயம் என்னதுங்கிறேன் சில சமயம் இந்த நான் செய்கிற காரியத்தை நான் வந்து சாப்பிட்டேன் தூங்கினேன் போனேன் அப்படின்லாம் சொல்கிறோம் சில சமயம் இந்த உடம்புக்கு சரி இல்லை சொல்றோம் சில சமயம் என்னதுங்கிறோம் சில சமயம் நான்கிறோம் அப்ப எது சரி அப்படின்னு கேட்டா என்னுடையதுங்கிறதுதான் எப்பவுமே சரி அப்படிங்கறதெல்லாம் பார்த்துட்டோம் அதை இவர் சொல்லி கொடுக்கிற முறை வேறு வித்யாரங்க சுவாமிகள் இந்த உண்மையை சொல்லி கொடுக்கும் விதம் வேறாக இருக்கு மெத்தட் சொல்லி கொடுக்குற உபதேச கிரம கிரமம் பிரக்ரியா வேதம் இதை புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறார் அந்த கைவல் என்னையத்தில் ஒரு கேள்வி வரும் குரு சொல்லுவார் நீ உன்னை தெரிஞ்சின்றியானா உனக்கு ஒரு கேடும் கிடையாது என்னை வந்து நீ கேட்ட அதனால் உனக்கு நான் அதை சொல்லிக் கொடுத்தேன் சொன்னேன் அப்படின்னு அப்போ அவன் சொல்லுவான் சிஷ்யன் சொல்லுவான் என்னைக்கு என்ன என்னை பற்றியா தெரியாமையாக நான் இருக்கேன் நீங்கள் வந்து யாராவது ஒருத்தருக்கு தன்னை பற்றி தெரியாமல் இருக்கும் அவ நான் உங்களை நம்பி வந்திருக்கேன் உன்ன உனக்கு தெரிஞ்சால் உனக்கு ஒரு கவலையும் இல்லை எனக்கு தெரிஞ்சதுனால தான் துக்கமாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான் இந்த சிஷ்யன் அப்போ அவர் சொல்லுவார் இந்த நீ தேகம் யாரு தேஹி யாருன்னு விசாரம் இன்னது தேகம் இது தேஹி இன்ன இவன் தேஹி என உணர்வான் யாவன் அப்படின்னு சொல்லி அவர் அது பாட்டு அந்த பாட்டுலாம் சொல்லாமச்ச நேரம் உன்னது உன்னை உன் உன்னை நீ அறிவாயாகில் உனக்கொரு கேடுமில்லை என்னை நீ கேட்கையாலே இது உபதேசித்தேனே அவன் சொல்லுவான் என்னைத்தான் ஜடனா எண்ணியோ சொன்னீர் ஐயா அதில் இன்னொரு பாடம் வேறு என்னைத்தான் அசடனா எண்ணியோ சொன்னீர் ஐயா அப்படி ஒரு பாடம் வேதம் வேறு இதில் என்னைத்தான் ஜடமா சொன்னீர் ஐயா தன்னைத்தான் அறியா மாந்தர் தரணியில் ஒருவர் உண்டோ பின்னைத்தான் அவர்கள் பிறந்து இறந்து உழலுவானேன் நின்னைத்தான் நம்பினேற்கு நிர்ணயம் அருடுவீரே அப்படின்னு கேட்டதுக்கு பிறகு இன்னது தேகம் இவன் தேகி என உணர்வான் யாவன் அதை பிரிச்சு பாரு தேகம் வேறே தேகி வேறேன்னு விசாரம் பண்ணுன்னு சொல்லுவார் அந்த புஸ்தகத்தில் இங்கே இவர் ஒரு கிரமத்தை பின்பற்றுகிறார் யார் வித்யாரண்ய சுவாமிகள் எல்லா எல்லா நோக்கமும் என்னென்னு கேட்டால் உண்மையை உணர்த்துறதா நான் சுருக்கமாக சொல்லிடுறேன் என்ன சொல்ல போகிறார் சாஸ்திரத்தில் சாதாரணமாக என்ன பண்ணுவோம்னு கேட்டால் அறியப்படு பொருள் அறிபவன் அப்படிங்கிற ஒரு விசாரத்தை வைத்துக்கொண்டே ஆத்மாவை புரிய வைக்கிறது தான் பழக்கம் திரு திருஷ்ய விவேகம்னு பேர் வந்து இது அறியப்படு பொருள் ஒரு பொருளை எடுத்துக்கொண்டால் இது அறியப்படு பொருள் அறியப்படு பொருள் நான் கிடையாது அறியப்படு பொருள்களுடைய தன்மைகள் எதுவும் என்ன பாதிக்காது ஏன்னா அறியப்படு பொருள் அறி அரிய அதை இது வெளியில் இருக்கிற பொருளுக்கு பரவாயில்லை இந்த உடம்புகிட்ட வரும்போது தான் தகராறு ஆரம்பிக்கிறேன் ஏன்னா இந்த உடம்பு அறியப்படும் பொருள் இது குண்டாயிருந்தாலும் நான் குண்டம் கிடையாது இது ஒல்லியாயிருந்தாலும் நான் ஒல்லியானவன் கிடையாது இது கருப்பாக இருந்தாலும் நான் கருப்பம் கிடையாது இது வெள்ளையாயிருந்தாலும் நான் வெள்ளையன் கிடையாது சிகப்பாக இருந்தாலும் சிகப்பன் கிடையாது வயசு இதுக்கு இருக்கிறதுனால எனக்கு வயசு கிடையாது இதெல்லாம் சொல்லிகிட்டே போகலாம் நிறைய சொல்லலாம் இதுக்கு ஜாதி வேறு சொல்லியிருக்கு அப்புறம் இனம் மொழி தமிழன் அது வந்து திருநெல்வேலி தமிழ் சென்னை தமிழ் கோயம்புத்தூர் தமிழ் இதெல்லாம் வேறு அதுக்குள்ள வேறு அவாந்தர பேதங்கள்னால் இப்படியெல்லாம் நிறைய நமக்கு இந்த உடல் ரீதியாகவே நிறைய நமக்கு அபிமானங்கள்லாம் இருக்குது ஆனால் இதில் அரிய சாஸ்திரப்படி பார்க்கும்போது ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது இந்த உடம்பு அறியப்படும் பொருளாக இருப்பதால் இந்த உடம்பு நான் கிடையாது ஏன்னா புஸ்தகம் அறியப்படுவதாக இருப்பதால் எப்படி புஸ்தகம் அறிய அது நியாயம் அது அறியப்படுவோம் அறிபவனாக ஆக முடியாது இதுதான் பொதுவான நியாயம் அறிப அறியப்படும் பொருள் அறிபவனாக ஆக முடியாது என்கின்ற நியாயத்தின்படி இந்த நியாயம் எங்கேயும் பொருந்தனும் உடம்பு அறியப்படும் பொருளாக இருப்பதால் உடம்பு அறிபவனாக இல்லை இந்த புஸ்தகத்தை பார்க்கிற போது அறியப்படு பொருள் இது அரியறவன் மாதிரி தெரிகிறது ஆனா உடம்ப விசாரம் பண்ண ஆரம்பிச்சுட்டோமானா தேகம் வந்து அறியப்படு பொருள் தே இருந்து அரியறவன் ஒருத்தருக்கான அவன் அறியப்படு பொருளாகிய உடலுக்கு வேளானவன் இது உடம்புக்கு மாத்திரம் இல்லை மனசுக்கும் இதையே சொல்லுவோம் மனசில் சொல்கிறோம் எனக்கு வந்து காலம்புற மூடு நல்லா இருந்தது மத்தியானம் ஒரு மாதிரி இருந்தது சாயங்காலம் ஒரு மாதிரி இருக்குது ராத்திரி எப்படி இருக்குமோ தெரியாது அப்பப்போ கிளாஸ்லேயே நடுவில் நடுவில் மூடு போயிடுறது எல்லாம் சொல்கிறோம் அந்த மனசில் இருக்கக்கூடிய மனசை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அது அதில் அது அதில் இருக்கக்கூடிய இதெல்லாம் நான் ஏன் மனசு இப்போ ரொம்ப சாந்தமாக இருக்குங்கிறோம் என் மனசு கொஞ்சம் சஞ்சலமாக இருக்குது சுவாமி திடீர்னு ஊர் ஞாபகம் திருத்துவோம் அப்படின்னு சொல்லி என்னெல்லாமோ சொல்லுவோம் வருஷம் அப்போ மனசில் இருக்கக்கூடிய விற்பிகளை எல்லாம் நாம் அறியறதுனால மனசும் நாம் கிடையாது இந்த நியாயத்தை நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கணும் அறியப்படு பொருள் அறிபவனாக இருக்க முடியாது என்கின்ற நியாயத்தின்படி மனம் அறியப்படுவதால் மனம் அறிகின்ற நான் கிடையாது மனதை அறிகின்ற நான் மனமல்ல உடலை அறிகின்ற நான் உடல் அல்ல மனதை அறிகின்ற நான் மனமல்ல அப்படின்னு புத்தியையும் சொல்ல வேண்டியது அபிப்பிராயம் முன்னாடி ஒரு அபிப்பிராயம் இருந்தது உங்கள் கிளாஸ் படித்தப்பன ஒரு அபிப்பிராயம் வந்திருக்கு இனி வேற எதாவது கேட்டால் என்ன வருமோ தெரியாது அபிப்பிராயங்களும் நிறைய புத்தியில் வந்து வந்து போகிறது இல்லையா ஆகினால புத்தியும் அறியப்படுவதால் அறியப்படுகிறது காலத்தினால புத்தியும் தான் கிடையாது எனக்கு புத்தி இல்லைங்கிறது வேறு விஷயம் நான் புத்தி அறியப்படுவதால் புத்தி நான் அல்ல அப்போ நான் யாருன்னு கேட்டால் இதையெல்லாம் அறிகின்றவனாக நான் இருக்கிறேன் அது இல்லாட்டாலும் நான் இருப்பேன் தூக்கத்தில் வந்து இதெல்லாம் அனுபவமே இல்லை மனசே வேலை பண்ணுறதில்லை ஒடுங்கி போயிருக்கு மனசு வேலை பண்ணுறதில்லை உடம்பு நான் இருக்கேங்கிறது தெரியலை அப்பவும் நான் இருக்கிறேன் ஆகையினால இதை வந்து விழிப்பு நிலையில விசாரம் பண்ணி நான் புரிஞ்சுக்கிறேன் இதுதான் இந்த விஷயத்தை வச்சுன்னு இது எல்லாருக்கும் இப்போ நான் சொன்னால் உங்கள் எல்லாருக்கும் இது புரியத்தானே செய்கிறது உங்கள் எல்லாருக்கும் நீங்கள் உடம்பை அரிய நான் உடம்பு அறியிறேன்னு சொல்கிற போது எனக்கு மாத்திரம் தான் அந்த ஞானம் இருக்கா உங்கள் நான் இதுக்கு எத்தனை பேரும் பார்த்து பேசுகிற போது உங்கள் எல்லாருக்குமே என்ன தோன்றுகிறது உடல் என்னால் அறியப்படுவதால் உடல் நான் அல்ல ராகம் போடணும் மனம் என்னால் அறியப்படுவதால் மனம் நான் அல்ல புத்தி நான் என்னால் அறியப்படுவதால் புத்தி நான் அல்ல எனவே என்னென்னா இவற்றையெல்லாம் அறிந்து கொண்டிருக்கின்ற இவைகளுக்கு வேறானவனாக நான் இருக்கிறேன் இது வருகிறது இது போகிறது நான் வருவதும் இல்லை போவதும் இல்லை நிறைய இன்னும் சூட்சமங்கள்லாம் இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக திரும்ப திரும்ப படிச்சுட்டே இருக்கணும் அப்போ தான் புரியுது படிக்கிறவங்களுக்கு திரும்ப திரும்ப படிக்கணும் ஏற்கனவே படித்தவங்களுக்கு இது தெரிஞ்சது தோணும் இதை வந்து அவர் சொல்கிற முறை வந்து ஒரு அழகாக சொல்றார் வித்யாரண்ய சுவாமிகள் புத்தியில் நமக்கு பதியும் வண்ணம் வேறொரு கிரமத்தில் இதே விஷயத்தை சொல்லி கொடுக்குறார் அவர் அவர் உபதேசம் பண்ணுறது என்னன்னு கேட்டால் சாட்சி சைத்தன்யத்தை உபதேசம் பண்ணுறார் புரிய வைக்கிறார் புரிய வைக்கிறதுக்கு சில முறைகளை கையாளுட்றாரு நம்ம என்ன படித்தோம் பரமாத்மா துவயானந்த பூர்ணா பூர்வம் ஸ்வமாயையா ஸ்வயமேவ ஜெகத் பூத்வா பிராவிஷத் ஜீவரூபத்தா முதல் ஸ்லோகத்தில் படித்தோம் தான் பரம்பொருள் தான் இத்தனையுமாக ஆயிற்றுன்னு படிச்சுட்டோம் இப்போ அதை திருப்பி அதுக்கிட்ட கொண்டு போகிறதுக்காக இத்தனையும் ஒரு தோற்றம்னு புரிய வைக்கிறதுக்காக ஆத்ம விசாரத்தை பண்ணி புரிய வைக்கிறதுக்கு முறையாக சில உபதேசங்களை பண்ணுறாரு ஸ்லோகத்தை படிக்கணும் பிறகு அத்திபிமன் கத்தியம் மனஸ்திரி அந்த பத்தீக்கிரமோ கத்திய மன்கிறுத்தமோ समस्त ஸ்லோகங்களுடைய உபதேச சாரம் என்னன்னு கேட்டா எல்லாம் பிரம்மன் அத்வை புதுசா சேர்த்தது ஆறு பேதம் இத்தனை பேதமும் கிடையவே கிடையாது எல்லாம் கற்பி கற்பிக்கப்பட்டது தண்ணீரில் அலை என்ற சொல்லும் கடல் என்ற சொல்லும் கற்பிக்கப்பட்டிருக்கிறதோ அப்படி இத்தனை வேற்றுமைகளும் கற்பிக்கப்பட்டிருக்கிறது என்பதில் தான் சாஸ்திரத்துக்கு தாத்பரியம் அத்தியாரோப அபவாதாப்யாம் ஞாபக நிர்ணயா அதாவது இந்த கற்பனை எப்படி உண்டாயிருக்குன்னு சொல்லி அப்புறம் இந்த கற்பனையை நீக்கி உண்மையை உணர்த்துறது தான் சாஸ்திரத்துக்கு நோக்கம் இங்கே என்ன சொல்லுகிறார் முதல்ல அகங்கிற பதத்தை எடுத்துக்கிறார் யஹா அகமிதி அபிமந்தா தமிழில் போட்டிருக்கோம் நான் என்று அபிமானிக்கிறவன் யாரோ அவன் கர்த்தா அவனுக்கு சாதனம் மனஸ் அந்த மனசின் காரியங்கள் வரிசையா ஏற்படுகிற உள்ளேயுள்ள விற்பி ஷயல் பிராக்கெட்ல போட்டிருக்கோம் வெளியே உள்ள விற்பி ஆகியவை இதெல்லாம் நம்மளை கவனிக்கிறதே இல்லை நம்மகிட்ட என்ன நடக்கிறதுன்னு கவனிக்காமல் இருக்கிறதுனால இதெல்லாம் பார்க்கறது இல்லை நம்ம கிட்ட என்னெல்லாம் நடந்து கொண்டிருக்கு என்ன இயக்கங்கள் நடந்து கொண்டிருக்கிறது முக்கியமாக மனசில் என்ன செயல்பாடுகள் நடக்கிறது என்பதை இது விசாரம் பண்ணுகிறது யஹா அகமிதி அபிமந்தா அசௌ கர்த்தா இந்த இடத்துல நான் நான் ஒருத்தன் அபிமானம் பண்ணுறேன் எல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம் நான் சாப்பிட்டேன் நான் தூங்கினேன் நான் அதை பண்ணினேன் நான் அதை செஞ்சுருக்கேன் இதை செஞ்சுருக்கேன் நல்லதெல்லாம் சொல்லிப்போம் நம்ம செஞ்ச நல்லதெல்லாம் நிறைய சொல்லிப்போம் தப்பெல்லாம் வந்து எப்படியா பூசி மூழ்கி மறைச்சிடுவோம் அது மாத்திரமில்லை அதுக்கு வேறு சில பேர் காரணம்னு சொல்லி முடிச்சுடுவோம் இல்லை ந அகம் அகம்னு சொல்லி எப்போவுமே நமக்கு ஒரு அபிமானம் இருக்கிறது அகம் பிரத்யா இது வந்து சாஸ்திரப்படி பாஷையில் சொல்லணும்னு சொன்னாபாசா சிதாபாசன்னு சொல்லுவோம் வச்சுங்கோ இப்ப இங்க சில இதெல்லாம் பேசுற போது சில விஷயங்களை வரிசையா புரிஞ்சுக்கணும் மனசுன்னு சொல்றோம் பொதுவா அது வந்து சம்ஸ்கிருதத்தில் இன்னொரு பாஷா அந்த பேர் இந்த அந்த இவர் என்ன பண்றார் ரெண்டா பிரிக்கிறார் சாதாரணமாக அந்தகரணத்தில் நாலு விறத்தி இருக்குது நாலு நாலு முக்கியமானது இருக்குது மனஹா சித்தம் புத்தி அகங்காரம்னு நாலு சொல்லுவோம் மனசு புத்தி கொஞ்சம் நீங்கள் சாஸ்திரம் படித்தாதான் இதெல்லாம் புரியும் நான் இந்த மனசுனால் என்ன புத்தின்னா என்ன சித்தம்னா என்ன அம்சம் முடிக்க முடியாது மனசு புத்தி சித்தம் அகங்காரம்னு நாலு இருக்குது நாலு அம்சம் இருக்குது இந்த அந்தகரணத்தில் இவர் என்ன பண்ணுறார் அகங்கு அம்சத்தை தனியா பிரிக்கிறார் அகம்சத்தை தனியா பிரிக்கிறார் இருக்கிற கர்த்த அம்சம் சொல்றார் அப்புறம் வந்து மனசு புத்தி சித்தம் இருக்கு அது வந்து கரண அம்சமா அவர் பிரிக்கிறார் அந்த கரணத்தை ரெண்டா பிரிக்கிறார் கர்த்த அம்சா கரண அம்சா அப்புறம் அந்த கரணத்தினுடைய கிரியைன்னு சொல்றார் கரணத்தினுடைய கருவியினுடைய செயல் இப்போ இது ஒரு கருவி மைக்கு இதனுடைய செயல் என்னன்னா என்னுடைய ஒலியை நான் பேசுகிற ஒலிய பெருசா கொஞ்சம் வால்யூமா அதிகமாக காட்டுறது இதோட செயல் இது கருவி பேசுறவன் நான் வக்தா வக்தான்னா பேசுகிறேன் இது வந்து கரணம் மைக்கு வந்து கரணம் அது வந்து என்ன பண்ணுறதுன்னா இந்த ஸ்பீக்கரில் வந்து சத்தத்தை அதிகமாக காட்டுறது அந்த வேலையை அது செய்யறது ஆக கர்த்தா கரணம் கிரியா அந்த கரணத்தில் கர்த்த அம்சம் கரண அம்சம்னு பிரித்து அந்த கரணத்தோட கிரியை என்னன்னு சொல்லுகிறார் வித்யாராயண சுவாமிகள் அதான் நீங்கள் புரிஞ்சு இந்த அந்தக்கரணம்னு சொல்கிற பொழுது அதில் ஒரு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால் இதுக்கு இன்னொரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும் இந்த அந்தக்கரணத்தை அறியறமும் ஒருத்தர் இந்த அந்தக்கரணத்தில் இருக்கக்கூடிய இதெல்லாம் அறியிற அந்த அந்த அந்த வஸ்துவுக்கு பேர் தான் சாட்சின்னு பேர் சாஸ்திரத்தில் சுத்த சொல்லுவோம் அது பின்னாடி அவர் சொல்ல போகிறார் சாக்ஷி அல்லது சுத்த சைத்தன்யம் சொல்லுவோம் தமிழ் சொன்னா தூய உணர்வு பிரஜானம் தாய்மான் ஒரு பாடலை அடிக்கடி உண்டு கோட் பண்றேன் பாராதி பூதம் நீ அல்லை உன்னிப்பார் இந்திரியம் கரணம் நீ அல்லை ஆராய் உணர்வு நீ என்றான் ஐயன் அன்பாய் உரைத்த சொல் ஆனந்தம் தோழி ஆனந்த கழிப்பில் இருக்கு குரு சொல்லி கொடுத்தாராம் நீ பஞ்ச பாராதி பஞ்சபூதங்கள் இல்லைன்னு அந்த உடம்பு பாஞ்ச பாராதி பூதம் நீ அல்லை தேகம் நீ இல்லை உன்னிப்பார் இன்னும் கவனிச்சு பார்த்தியானா இந்திரியம் கரணம் நீ அல்லை நீ வந்து இந்த மெய்வாய் கண் மூக்கு செவியோ நீ சொல்லப்ப நான் குருடனாக இருக்கேன் செவிடனா இருக்கேன்னு அபிமானம் இல்லையா அதனால இந்திரியம் கரணம் நீ அல்லை ஆராய் அதற்கு மேல நல்லா பார்த்தேனா உணர்வு நீ என்றான் நீ வந்து தூய சுத்தியமாக இருக்கிறாய் அப்படின்னு யாரு சொல்லி கொடுத்தாருனா குருநாதர் சொல்லி கொடுத்தாரு உணர்வு நீ என்றான் யாரு ஐயன் எப்படி சொல்லி கொடுத்தாருனா உணர்வாக்கும் பின் மிரட்டலையான் அன்பாய் உரைத்த சொல் ஆனந்தம் தோழி ரொம்ப பிரியமா சொல்லிக் கொடுத்தார் நீ சுத்த சைதன்ய சுரூபம் பா மயி சான்ய திரைகோ விஷ்ணு வியம் குப்பசி மயி அசிஷ்ணுதோகம் பஜகோவிந்தி மயி அந்நோ விஷ்ணு உன்னிடத்திலும் என்னிடத்திலும் பிறரிடத்திலும் இருப்பது மெய்ப்பொருள் ஒன்றே ஏகோ விஷ்ணு மகத் பூத்தம் பிளத் பூத்தன் அனைகஷா என்றான் அன்பாய்ல்னந்தோழ வச்சிருப்போம் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணல நான் உங்களுக்கு சொல்லிட்டு இந்த உணர்வு இந்த மனசிற்கு அந்த கரணத்துல பிரதிபிம்பிக்கிற போது அதுக்கு பிரதிபிம்ப இந்த உணர்வை வந்து என்ன சொல்லணும்னா பிம்ப சைதன்யம் அந்தகரணத்தில் பிரதிபிம்பிக்கிற போது பிரதிபிம்ப சைதன்யம் இங்கிலீஷில் சொன்னால் பியூர் கான்சியஸ்னஸ் ரிஃப்ளெக்ட் கான்சியஸ்னஸ் இங்கிலீஷில் சொல்ற பழக்கம் இந்த பிரதிபிம்பைதன்யா இன்னொரு பேரு சிதாபாசகா சிதாபாசகா என்னர்த்தம்னா சித்து போலின்னு தமிழ்ல அதுக்கு பேர் சித்து போலி போலி சித்து நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் இந்த உடம்பு மனசெல்லாம் உணர்வாகவே இருப்பது மாதிரி இருக்கு ஆனா இது உணர்வு கிடையாது இது ஜடந்தான் இது ஜடந்தான் அஜடே மயி கல்பித்தஹா அப்படின்னு அத்வைத்த சொல்லுகிறது இதெல்லாம் வந்து இந்த சுத்த சைதன்யமான என்னிடத்துல நம்ம நினைச்சு கொண்டிருக்கோம் இந்த உடம்பு மனசு புத்தி எல்லாம் இது வந்து இது உணர்வாக இருக்கு இது வந்து கான்சியஸுன்னு நம்ம சொல்றோம் ஆனா ஆக்சுவலா சாஸ்திரம் சொல்றது இது வந்து கான்சியஸ்னஸ் இவ இது வந்து இது கான்சியஸாக இருக்கிற மாதிரி இருக்கு சிதாபாசம்னா என்ன இது சைதன்யம் மாதிரி இருக்கு ஆனா இது சைத்தன்யம் இல்லைன்னு அர்த்தம் நம்ம என்ன சொல்றோம் இதெல்லாம் ஜட பொருள் இது சேதன ஆனா சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா இது சேதனம் மாதிரி தெரிகிறது அது ஜடம் மாதிரி தெரிகிறது உண்மையிலேயே சுத்த சைதன்யம் தான் எங்கும் இருக்கு இது நிறைய திரும்ப திரும்ப யோசிச்சுட்டே இருக்கணும் ஏன்னா பரவ மற்ற இருந்தா பரவாயில்ல இது நம்மளே நினைக்கிறோமே அதனால கொஞ்சம் கடினமாக தோன்றலாம் அப்ப இந்த அந்த கரணத்துல பிரதிபிம்பிக்கிற பேரு பிரதிபிம்ப சைதன்யம் இல்லாட்டி இன்னொரு பேரு சிதாபாசா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் எப்பெல்லாம் நம்ம வந்து முழிச்சு விவகாரம் பண்ணுறோமோ கனவுல விவகாரம் பண்ணுறோமோ அப்போ இந்த அந்த கரணத்தையும் சிதாபாசனையும் பிரிக்கவே முடியாது இப்போ நான் சொல்கிற பொழுது சொல்ல இன்னும் நல்லா சொல்லலாம் அகம் ஹஸ்மி நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற போது என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா அகங்கிறது பியூர் கான்சியஸ்னஸ் அதில் மூணு அம்சம் இருக்கு அகம் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதில் மூணு அம்சம் இருக்கு ஒன்று சுத்த சைத்தன்ய அம்சம் இன்னொன்று அந்த இன்னொன்று அந்த பிரதிபிம்பைத்தியம் சுத்த சைதன்யம் பிளஸ் அந்த பிளஸ் அந்த பிரதிபிம்பைத்தியம் இந்த மூணு சேத்து தான் நம்ம என்ன பண்ணுறோம் நான் சொல்லுவோம் பியூர் கான்சியஸ்னஸ் பிளஸ் மீடியம் பிளஸ் ரிஃப்ளக்ட் கான்சியல் இங்கிலீஷ் போது தமிழ்ல சொல்லணும்னா தூய உணர்வு அப்புறம் என்ன சொல்ற அந்த காரணத்தை என்ன பண்றது தெரியல மனது மனதில் பிரதிபலிக்கும் உணர்வு இதெல்லாம் சேர்ந்துதான் நான் சொல்றேன் இத என்ன பண்ண போறோம் உங்களுக்கு நல்லதுதான் ஆனா இந்த ஸ்லோகத்துல பின்னாடிதான் வரப்போகுது ஆகையினால இந்த மூணு அம்சத்துல ஒரே ஒரு அம்சம்தான் சத்திய அம்சம் மற்ற ரெண்டு அம்சம் என்ன? பண்ணி மனச பதியத்தெளிவாக புரிஞ்சு சரி இப்ப இந்த நான் இதை தான் நம்ம இப்ப சொல்ல போறோம் இப்ப பேச போறதெல்லாம் வந்து சாட்சிய பத்தி இப்ப சொல்லலை இப்போ அந்த இருக்கக்கூடிய செயல்பாடுகளை சொல்றாரு அப்ப நம்ம இந்த சிதாபாசன் தான் அகமித் அபிமந்தாசா நீங்க வந்து சிதாபாசன்னு சொல்ற பொழுது அந்தாபாசன் நினைக்கவே முடியாது அந்த சிதாபாசன நீங்க நினைக்கவே முடியாது சிதாபாசனையும் அந்த கரணத்தையும் பிரிக்க முடியாது சிதாபாசனையும் சித்தையும் பிரிக்க முடியாது ஏன்னா பிம்பம் இல்லாமல் இப்படி பிரதிபிம்பம் இருக்கும் அதே மாதிரி அந்த இல்லாமலும் சிதாபாசம் கேவல சிதாபாசம் கண்ணாடி இல்லாமல் கண்ணாடியில் கண்ணாடி இல்லாமல் ரிஃப்ளக்ஷன் எப்படி வரும் ஆஹ் சூரியன் கண்ணாடி கண்ணாடியில் பிரதிபிம்பிக்கிற சூரியன் மூணு இருக்கோல் ஆக என்னால் இந்த மூணையுமே பிரிக்க முடியாது இது உதாரணத்துக்காக சொல்லியிருப்போம் அது மாதிரி எங்கேயோ தனியா ஒரு காரணம்ல உட்கார்ந்துருக்கு சைதன்யம் நினைக்காதுங்க ஏதோ ஒரு பிளேஸ்ல உட்கார்ந்து கொண்டு ஒரு டைம் பர்டிகுலர் டைம்ல வர்றதெல்லாம் கிடையாது ஒரு இடமும் கிடையாது காலம் தேசம் பொருள் இவற்றையெல்லாம் வியாபித்து கடந்திருப்பது அப்படின்னு நீங்க அதை புரிஞ்சுக்கணும் ஆக இந்த மனசுன்னு அந்தக்கரணம்னு சொல்லும் பொழுது நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா எதுக்கு இதை சொல்ல வந்தேன்னு சொல்ற போது மூணு சேர்ந்து தான் இருக்குது யார சொல்றோம்னா சிதாபாசனத்தான் சொல்றோம் சிதாபாசன்பிம்பை போலி யஹா அகமித்தி அபிமந்தா அதாவது ஒரு விற்பி இருக்குற சைதன்யத்தை வைத்துக்கொண்டு என்ன சொல்றோம் அதுக்குதான் இன்னொரு பேரு அகங்காரகா இன்னொரு பேரு அகங்காரஹா இவர் தான் கர்த்தா கர்த்தா ஆக்சுவலாக இது இந்த இடத்துல வந்து அவர் பிரமாத்தான்னு போட்டிருக்கலாம் ஆனால் அவர் பிரமாத்தான்னு போடலை நம்ம அதை புரிஞ்சுக்கணும் கர்த்தா அகங்கா தத்துவபோதம்ங்கிற புஸ்தகத்தில் படிச்சுருக்கோம் அகங்கர்த்தா அகங்காரஹா நான் செயல் புரிகிறேன் நான் செயலோட பலனை அனுபவிக்கிறேன்லாம் ஒருத்தன் சொல்கிறான் செயலோட பலனை அனுபவிக்கிற போது போக்தான்னு பேர் செயலை புரிகிற போது கர்த்தான்னு பேர் கிருஷம் சொல்லியாச்சு இது சிதாபாசன்னு சொல்லியாச்சு போட்டுக்கணும் அகங்கார எல்லாம் ஒன்று தான் தாதனம் மனஹா அவனுக்கு கருவியாக இருக்கிறது என்னன்னு கேட்டால் மனசு மனசுனா இங்கே நீங்கள் போட்டுக்கணும் மனசு புத்தி சித்தம் சங்கல்ப விகல்பாத்மகம் மனஹா நிச்சயாத்மிகா புத்தி இந்த அடிக்கடி சந்தேகம் வருமே இப்படியா அப்படியா கங்கையில் புளிக்கலாமா வேண்டாமா ஸ்வீட்டை எடுத்துக்கலாமா வேண்டாமா சாப்பிட்ற போது இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் மனசு அதாவது நிச்சயம் இல்லாதத மனசுன்னு சொல்கிறோம் இருக்கிற விறத்தியை புத்தின்னு சொல்கிறோம் பழசை ஞாபகப்படுத்திக்கிறோமோ இல்லை அதை வந்து சித்தம்னு சொல்கிறோம் அதில் மனஹாங்கிறது இந்த இடத்துல மனஹான்னு அவர் ஒன்று சொல்லியிருந்தாலும் மனசு புத்தி சித்தம் நீங்கள் மூணையும் போட்டுக்கணும் ஆக அந்தரணத்தில் இருக்கக்கூடிய சங்கல்ப விகல்பாத்மிகா விற்திகி நிச்சயாத்மிகா விற்திகி சித்த விற்தி இந்த மூணு டைப் ஆஃப் விற்பி இருக்கு இந்த விற்தி எல்லாம் நீங்க என்ன போட்டுக்கணும் மனஹாங்கிற சொல்ல போட்டுக்கணும் ஆக அந்த அந்த கரணம்னா இப்போ போர்டு இருக்கு அந்த போர்டில் எழுத்து அது மாதிரி உள்ளுக்குள்ள ஒரு உள்ளுக்குள்ள போர்டு இருக்குன்னு நினைக்கக்கூடாது புரிய சொல்றம் ஒன்று இருக்கு அதுல எண்ணங்கள் எல்லாம் வருகிறதுக்கு கர்த்தான் பேரு அதை தவிர மற்ற எண்ணங்கள்லாம் அதுக்கு கரணமாக இருக்கு கருவியாக இருக்கிறது தசிய கிரியே தசிய கிரமோத்தி கிரியே அந்தர்பகிர் தசிய தசியசிய மனசா அந்த மனதிற்கு அதுல ரெண்டு விதமான விருத்தி இருக்கா என்ன விற்பின்னா அந்தர் வத்தி பகிர்வி இப்பவே சொல்லிவிடுறேன் இந்த அந்த அகங்கார விற்பி பகிர்வது இந்த கரணத்தினுடைய இது அந்தர்வத்தி அது பிறகு அவரே சொல்ல போறார் அது நம்ம படிக்க படிக்க புரியும் நமக்கு அந்தர்வத்தி பகிர்வருத்தி கிரமோத்தித்தேங்கிறார் கிரமோத்தித்தேன்னா முதல்ல நான்கிற எண்ணம் வந்ததுக்கு அப்புறம்தான் மற்ற எண்ணங்கள்லாம் வருதுன்னு அர்த்தம் கிரமோத்திதே அகங்கிற விற்த்தி வந்ததுக்கு பிறகுதான் இது அதுங்கிற எண்ணங்களெல்லாம் வருகிறது மற்ற எண்ணங்கள்லாம் வருகிறது என்ன முதல்ல அகங்கார விற்பி அதுக்கப்புறம்தான் மத்த விற்த்திகள் தான் ஆஹா அந்தர்வத்தி உற்பத்தி ஆன பிறகுதான் பகிர்வருத்தி ஏற்படுகிறது ஆனா இந்த அந்தர்வத்தி பகிர்வருத்திங்கிறது எதை சார்ந்திருக்குன்னு கேட்டா பதினாறாவது ஸ்லோகத்தை பாருங்க பதினாறாவது ஸ்லோகம் தேகாபேஷோ நாகிணி தேகா அகங்கிருதி வெளியே உள்ளே என்கிற இந்த பிரிவு தேகத்தை வைத்தே தவிர சாட்சியில் கிடையாது தேகத்துக்கு வெளியிலுள்ள இடங்களில் இருப்பவை விஷயங்கள் உள்ளே இருப்பது அகங்காரம் அப்போ நீங்கள் அதை ஞாபகம் வச்சுட்டா தான் அது புரியும் இது வந்து அந்தர்வருத்தி பகிர்வருத்தின்னா உள் எண்ணங்கள் புற எண்ணங்கள் உள் எண்ணங்கள் புற எண்ணங்கள்னு ரெண்டாக பிரிக்கிறோம் உள் எண்ணங்கள் புற எண்ணங்கள்ங்கிறத எதை வச்சுன்னா உடம்பை மையமாக வச்சு சொல்கிறோம் உடம்புக்கு வெளியில் இருக்கிறதெல்லாம் பற்றின எண்ணங்கள் எல்லாம் நான் வந்து சாப்பிட்டேன் போனேன் அதை பண்ணேன் எதை பண்ணேன்னு சொல்கிறோமே அதெல்லாம் வெளி எல்லாம் சேர்ந்து அப்படின்னு நான் சொல்கிற போது அது அந்தர்வருத்தி உள்ளுக்குள்ள இருக்குது இங்கிலீஷ்ல சொன்னா இன்டர்னல் ஆக்டிவிட்டி எக்ஸ்டர்னல் ஆக்டிவிட்டி புறச் செயல்கள் அகச்செயல்கள் அகச்செயல் தொடங்கிய பிறகுதான் புறச் செயல் தோன்றுகிறது புரியலன்னா ஒரே கவலை விட்டுடுவா என்னன்னா எல்லாம் பொய் போறோம் கொஞ்சம் கழிச்சு ஓஹோ சுவாமி கொஞ்சம் கழிச்சு பொய்னு அப்புறம் கவலையே கிடையாது அது புரிஞ்சு போயின் சொன்னா நிற்குது புரியாம போயின் சொன்னா அது என் ஞானம் உங்க ஞானம் இருக்காது கொஞ்சம் கொஞ்சமாக தான் புரியும் இந்த ஸ்லோகத்தில் அண்மையை உங்களுக்கு புரியும் யஹா அகமிதி அபிமந்தா அபிமந்தா அசௌ கர்த்தா பதின தச சாதனம் மனா பதி திரமோஸ்தித்தே அந்தர்பகிர்வத்தி கிரியே பதா அதாவது அந்த கரணத்தின் கிரியை என்ன கர்த்தா கரணம் கிரியா இந்த கர்த்தாவினுடைய கரணத்தில் என்ன கிரியை ஏற்படுறது இப்போ நான் வந்து எழுதுறதுக்கு வச்சுக்கோடேன் பேனா வந்து கரணம் நான் வந்து கர்த்தா கிரியை என்னென்னா எழுதுறது ஆஹ் அது மாதிரி அகங்காரங்கிற விறத்தி கர்த்தாவாக இருக்குது மற்ற இந்த மனசு புத்தி சித்தங்கிறது இருக்கு அது வந்து கரணமாக இருக்குது அந்த கரணத்தில் என்ன இருக்குதுன்னு அதுக்கு என்ன வேலைன்னு கேட்டால் இதையும் அதையும் நினைக்கிறது தான் வேலை இதையும் அதையும் சிந்திக்கிற செயலை செய்து கொண்டு இருக்கிறது புற புற விஷயங்களை பற்றிய எண்ணங்களை எண்ணுகிறது அகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை து அடுத்த லோகம் படிக்கலாம் அந்த விற்பி கர்த்தாரமுல்லித் பகிர்முகேதமித்யேஷா அந்தாாஹமி வேதம் வீ மனச நல்லா விசாரம் பண்ணுகிறார் வித்யாரண்ய சுவாமிகள் இந்த மனசில் இருக்கிற விற்த்தி சொல்லி இப்ப கர்த்தா யாரு கரணம் யாரு கிரியா யாருன்னு தெரியும் நமக்கு ஓரளவுக்கு புரிஞ்சு வச்சுருக்கும் இந்த கிரியை என்னது அந்த பகிர்வருத்தி இவர் என்ன சொல்லுகிறார் அந்த உள்ளி சுட்டாட்டும் போட்டிருக்கோம் அப்படின்னு வியாக்கியான எழுதப்பட்டிருக்கு அதாவது உள்முகமாக இருக்கக்கூடிய எண்ணமானது விற்பின்னா இங்க எண்ணத்தை தான் இங்க செயல் சொல்லிருக்கேன் ஆக்டிவிட்டின்னு சொல்றோம் கரணத்தினுடைய செயல் என்னன்னு அந்த செயலானது அந்த எண்ணமானது கர்த்தை சுட்டிக்காட்டுகிறது கர்த்தா யாரு சொல்லியிருக்கோம் அகமித் அபிமந்தாட்டு நான் சொல்றோமே அது வந்து அந்த இதேஷா விற்திஹி பகிர்முகா பாஹ்யம் வஸ்து இதம் உள்ள இதம் பாஸ்துதுன்னு பண்ணிக்கணும் இது என்கின்ற புறத்திலே செல்லக்கூடிய எண்ணமானது செயலானது இது என்கின்ற பொருளை சுட்டிக்காட்டும் இங்க இருக்கக்கூடிய பொருளை இவ வந்து மைக் இருக்கு டேபிள் இருக்கு அப்படிங்கிறதுலாம் இதுங்கிறத காட்டக்கூடிய விற்பி ஆக இதே பகிர்முகா விற்பி இது என்று சொல்லக்கூடிய பகிர்முகமாக சொல்லக்கூடிய எண்ணமானது புறத்தில் உள்ள பொருளை சுட்டி காட்டும் எப்பொழுதும் நம்மளை நினைக்கிறோம் வெளியில் இருக்கிறது நினைக்கிறோம் நம்மளை நினைக்காம வெளியில் இருக்கிறத நினைக்க முடியாது ஆனால் நம்மளை நினைக்கிறதுங்கிறது என்ன சொல்றது டேக் இட் கிராண்டட் அதை வந்து நாம் கவனிக்கிறதே கிடையாது அது இல்லாமல் எப்படி இதெல்லாம் வரும் ஆனால் நம்ம அதை வந்து பெருசாக நினைக்கிறதே கிடையாது எப்போ பார்த்தாலும் உதாரணம் சொல்லுவாங்க இந்த ஃபெடஸ்டல் எப்போ பார்த்தாலும் இங்கே கொஞ்சம் நேரம் அப்படி கொஞ்சம் பார்த்துட்டே மாதிரி எப்போ பார்த்தாலும் உலகத்தையேதான் முழிச்ச உடனே எங்கேயா கண்ணும் கூடி தியானமாக பண்ணுறாங்க முழித்த உடனே உடனே டிவியை போடுறது பேப்பரை எடுத்து படிக்கிறது அப்படி பல்ல தேய்ச்சின் ஃபோன் பேசுகிறது இதெல்லாம் பண்ணிட்டுருக்கோம் முதல்ல வந்து சரி கைகாலாம் என்ன மீண்டு நல்லா இதெல்லாம் வைத்துக்கொண்டு பிராமிய முகூர்த்த உற்சாய சிந்தையே ஆத்மனோஹிதம்னா அதிகாலையில் எழுந்து மனதிற்கு நன்மை தரும் நல்ல விஷயங்களை ஆழ்ந்து எண்ணுவாயாக அப்படின்னு சொல்பூத்திரம் சொல்லுகிறது போயிடுவார் அவருக்கு வேற வேலையில் இருக்கும் எழுந்த உடனே படுக்கிற போதே என்ன பண்ணணும் நினைக்க போறோம் அடுத்த நாள் காரியம் ஞாபகம் வச்சுட்டே படுத்துட்டுருக்கோம் அதுலேயே அதிலே கனவு வந்து அப்புறம் காலமுறை எழுந்திருக்கிறோம் எழுந்த உடனே பழமையாக அதுக்கு தான் மனசு போகிறதே தவிர நம்மளை சரி பண்ணிக்கிறதுக்கான விஷயத்தில் மனசு போகிறதே கிடையாது அதில் பகிர்முகா இதே ஏஷா விற்திகி இந்த புறத்தில் செல்லக்கூடிய இந்த எண்ணமானது புறத்தில் உள்ள பொருள்களை சுட்டி செல்லும் எண்ணம் புறத்தில் உள்ள பொருள்களை புறத்தில் இருக்கிற பொருளை பத்தின எண்ணம் உள்ளுக்குள்ளே இருக்கு அது எண்ணம் உள்ளுக்குள்ளதான் இருக்கு ஆனாலும் ஆனால் அதுக்குரிய விஷயம் எங்கே இருக்குன்னா வெளியில தான் இருக்கு அவர் சொல்லுகிறார் அந்தமுகா விற்திகி பகிர்முகா விளக்கி சொல்றார் முதல் ஸ்லோகத்தில் சொன்னதை இந்த ஸ்லோகத்தில் விளக்கி சொல்லியிருக்கிறார் அடுத்த ஸ்லோகம் சூயணவிந்த வியப்ப इदमो ये சூர தான் விதையாந்திர பஞ்சம் அப்படின்னா இந்த கருவிகளோட ஸ்தானம் என்ன அப்படிங்கிறது ஒரு கேள்வி க மெய் வாய் கண் மூக்கு செவின்னு சொல்கிறோமே இந்த கண்ணு காது மூக்கு நாக்கு இதோட வேலையெல்லாம் என்ன மனசு வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை நினைக்கிறதுன்னு சொல்லுகிறோமே இதோட வேலை என்னன்னா இதை விசேஷத்தை எல்லாம் பிரித்து மனசுக்கு காட்டி கொடுக்குறது இதுதான் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம் அவ்வளோதான் இந்த கண்ணு காது மூக்கு நாக்கு தோல் தோல் எல்லாம் என்ன பண்ணுகிறதுன்னு கேட்டால் மனசுக்கு வெளியில் இருக்கக்கூடிய விசே விஷயங்களை அதனுடைய தனித்தன்மையை பிரித்து காட்டுறது தான் இதுக்கு வேலை அதனால் மனசே எல்லாம் பண்ணிடுறதுன்னு நினச்சிடாதே கருவிகள் மூலமாகத்தான் இதை பண்ணுகிறது ஆக கர்த்தாவுக்கு கரணம் வந்து என்னது மனசு அகங்காரத்துக்கு கருவியாக இருக்கிறது மனசு மனசுன்னா மனசு புத்தி சித்தம் இதுல என்னெல்லாம் இருக்குன்னா பகிர்வருத்தின் அந்த பகிர்வருத்தி இருக்கு கர்த்தாவை உடையதாக இருக்கு கரணம் வந்து கர்த்தாவ பத்தின விரத்திய உடையதாக இருக்கு எண்ணம் அதுல தானே இருக்கு அதனால அந்தர்வருத்தி பகிர்வருத்தியாக இருக்குன்னு சொல்லியாச்சு இப்ப என்ன சொல்றாருன்னா பகிர்வத்தி எல்லாம் வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களை சுட்டி காட்டுகிறது சொன்னாலும் அது அதற்குரிய கருவிகளை கொண்டுதான் அறிகிறது என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கு ரசாதய விசேஷா இத மகா விசேஷாக தான் ீந்திரிய பஞ்சகம் அசாங்கரியேன வித்யா கிராணாதீந்திரிய பஞ்சகம்னா கிராணம்னு சொன்னா மூக்கு நீங்க எல்லாம் போட்டுக்கணும் மெய் வாய் கண் மூக்கு செவி அஞ்சு ஸ்ரோத்ரம் ரசனா கிராணம் என்று சொல்லக்கூடிய பஞ்ச ஞானேந்திரியங்கள் அசாங்கரியேன சாங்கரியம்னா கலக்கிறது அசாங்கர் ஒன்றோட ஒன்று கலக்காம மனசுக்கு சொல்லிக் கொடுக்கிறது காட்டி மனசுக்கு சொல்லி கொடுக்கிறது இல்ல கண்கள் நிறத்தின் வேறுபாடுகளை மனதிற்கு அறிவிக்கிறது ஆஹ் ஒலியையும் நிறத்தையும் மனத்தையும் சுவையையும் அததற்குரிய கருவிகளின் வாயிலாக மனம் அறிகிறதுன்னு அர்த்தம் மனம் அதற்குரிய கருவிகளின் வாயிலாக இந்த கரணத்துக்கு சப்பு கரணம் சொல்லணும் சப்பு கரணம் ஏற்கனவே அது கரணம் அந்த கரணத்துக்கு இன்னொரு உதவி சில சமயம் நம்ம வேலைக்கு ஒரு ஆளை வச்சோம்னா அவன் ரெண்டு பேரை வச்சுடுவான் நம்ம வந்து வாடகைக்கு வீடை விட்டோம்னா அது அது என்ன சொல்வது அது இன்னொரு ஆளை விட்டுவிடு முக்கிய கரணம் உபகரணம் மனம் அப்புறம் நிறம் ரசு சொன்னால் சுவை ஆதையகான்னு போட்டிருக்கு நீங்கள் எல்லாம் சேர்த்துக்கணும் கந்தம் ரூபம் ரசம்னா என்னென்னா அப்புறம் வந்து ஒலி அப்புறம் வந்து ஊறு சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம்னு தமிழில் சொல்வது சுவை சுவைனா தெரியும் ஒளின்னு சொன்னால் நிறம் ரூபம் சுவை ஒளி ஊறு ஊருன்னா தொட்டு உணர்றது ஊறு ஏதோ ஊடுறதுங்கிறோம் இல்லையா தான் உடம்புல ஏதோ முதுகில் வந்து எறும்பு ஊடுற மாதிரி இருக்கு அப்போ வந்து ஊறு சுவை ஒளி ஊறு ஓசை ஓசைன்னா காதில் கேட்கறது நாற்றம்னா மூக்கால விவருறது ஆக சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு அப்படின்னு நீத்தார் பெருமையில் ஒரு குரலே இருக்கு இல்லை கந்தரூபரசாதயா அசாங்கரியேனு சொன்னால் கலக்காம எல்லாம் ஒரே நேரத்தில் உள்ள போச்சுன்னா எப்படி இருக்கும் வந்து இந்த சில சமயம் ரேடியோவில் வந்து ஒரே நேரத்தில் நாலஞ்சு ஸ்டேஷன் கேட்கும் ஒரு இடத்துல சொல்லியிருந்தாங்களா குழந்தையை பராமரிப்பது எப்படி இன்னொரு இடத்துல ஊர்காய் செய்வது எப்படி குழந்தையை துண்டு துண்டாக வெட்டி போட்டு சோப்பு போட்டு மிளகாப்படியை தூவி இப்படி ரெண்டும் ஒரே நேரத்தில் சொன்னால் அது மாதிரி இதாகும் அப்படி வந்து அந்த அனுபவம் எப்படி இருக்குமோ தெரியாது ஏன்னா அழகாக பகவான் வந்து நமக்கு இந்த இதில் எல்லாம் ஒழுங்காக பிரித்து ஆடராக போயின்னு இருக்கு உன்னை பார்க்குற போது எதை பார்க்குறோமோ அதைத்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம் இப்போ வந்து இங்கே எத்தனையோ பேர் உட்காந்துருக்காங்க நான் ஒருத்தரை பர்டிகுலராக பார்க்கணும்னு நினச்சா நான் என்ன பண்ணுவேன் அதை கவனிப்பேன் அது மாதிரி கண்ணு காது மூக்கு நாக்கு அஞ்சு இந்திரியங்களும் இருக்கே இந்த அஞ்சு இந்திரியங்களையும் நாம் வந்து எதை முக்கியமா பயன்படுத்துறோமோ அதை அதை கொண்டு நாம அறிவைப்பெறோம் இந்த டிவி பார்க்கற போது அஞ்சு இந்திரியங்களும் விவகாரம் பண்ற மாதிரி தெரியுது கண்ணு பார்த்துட்டே இருக்கு வாய் சாப்பிட்டுட்டே இருக்கு நீங்க அதுல பூச்சி போட்டாலும் சாப்பிடுவோம் தெரியாது நான் எல்லாம் ரொம்ப வர்ணிக்க ஆரம்பி எனக்கு வர்ணிக்க பிடிக்க மாட்டேங்கிறது சில அதெல்லாம் எல்லாம் வரணிக்க ஆரம்பித்தா முடிவில்லாம் போயிடுவோம் ஆனால் இது வந்து தனித்தனியாக இவ்வளவு ஒரு விவகாரம் பண்ணினாலும் அதை தான் தனித்தனியாக பிரித்து இந்த மனசு புரிந்து கொள்ளுகிறது இது என்பதில் கந்தம் ரூபம் ரசம் முதலான எந்தெந்த விசேஷங்கள் இருக்கின்றனவோ அவைகளை ஒன்றோடு ஒன்று கலக்காமல் கிராண மூக்கும் முதலிய ஐந்து இந்திரியங்கள் அறிகின்றன ஏன்னா கந்தம்னு போட்டார் அதனால கிராணம்னு இங்கே போட்டார் ிய பஞ்சகம் பச்ச ஜந்திரியங்கள் இது என்று சொல்லப்படுகின்ற இதெல்லாம் இதுதானே எல்லாம் சப்தஸ்பரிச ரூபரச கந்தமெல்லாம் என்ன இது நிறம் இது ஒளி இது சுவை இது இந்த சுவை இதெல்லாம் சொல்றோம் இது ஊரு எல்லாமே இது இதுன்னு சொல்றதுனால இதெல்லாம் இத மகா இதெல்லாம் பகிர்வருத்தி அந்த பகிர்வருத்தி அந்த என்னது அகம் பகிர்விருத்தி என்ன அகங்கிறத தவிர பகிர்வருத்தி தான் அகங்கிறத தவிர எல்லா விற்த்தியும் பகிர்வி தான் ஆக இந்த இதெல்லாம் சொல்லிவிட்டார் அந்த இருக்கு அந்த கரணத்துல அகம்னு ஒரு ஒரு பதம் அகங்கிற ஒரு சொல்லுக்கு பொருளாக ஒன்று இருக்குது அதை நான் சிதாபாசன் உங்களுக்கு இப்போ சொல்லியிருக்கேன் இன்னும் கொஞ்சம் திரும்பவும் சொல்லணும் போய் திரும்பவும் வரணும் அதில் சிதாபாசன் ஒன்று அகங்காரம் அது அந்தர்வருத்தின்னு சொல்லி இருக்கட்டும் அந்தக்கரணம் அந்தகரணத்தில் ரெண்டு பிரிவு ஒன்று கருத்து அம்சம் இன்னொன்று கரண அம்சம் அந்த கரணத்துக்கு கிரியா இருக்குது அந்த கிரியா என்ன கிரியான்னு கேட்டால் ஒரு கிரியா அந்தர்வத்தி கிரியா இன்னொரு கிரியா பகிர்விக்யா யார குறிக்கும் பகிர்விக் யார குறிக்கும் எல்லா விஷயங்களையும் குறிக்கும் இதன தான் வித்தியாத் பிராணாதீந்திரிய பஞ்சகம் இப்பதான் தான் சுத்த சைதன்யத்தை அவர் அறிமுகப்படுத்துகிறார் இந்த ஸ்லோகத்தில் கர்த்தார்க்ரி தவிர்த்த விஷயத்தனேனா சித்வ ி தஷையனாச்சம் ஆத்மாவை நன்றாக விளக்கி சொல்றார் அதாவது அதனுடைய தன்மையை சொல்றாரு இப்போ இங்க தமிழ் என்ன போட்டிருக்கு கர்த்தாவையும் கிரியையையும் அப்படியே வேறுபடுகிற விஷயங்களையும் கூட ஒரே பிரயத்தனத்தினால் எது பிரகாசப்படுத்துகிறதோ அதுதான் இங்கே சைதன்ய ரூபமாயுள்ள சாட்சி இப்படி ஒன்று ஒன்றா கொண்டு போற கர்த்தரம் கிரியாம் தத்வது கர்த்தாரம் விஷயான் கர்த்தாரம்னா கர்த்தாவையும் கிரியாம்னா கிரியையும் என்னது கர்த்த அம்சத்தையும் கிரியா அம்சத்தையும் அப்புறம் வியாவிற நீங்க கரணத்தையும் சேர்த்துக்கணும் கர்த்த அம்சம் கிரியா அம்சம் ஆனால் அவர் என்ன பண்ணிட்டார் அந்த கரணத்தில் தானே ரெண்டு அந்தகரணம் தானே ரெண்டு கிரியையை உடையதாக இருக்குது பகிர்வருத்தி அந்தர்வருத்தி அந்தர்வருத்தி எதை குறிக்கிறது கர்த்தாவை குறிக்கிறது ப பகிர்வத்தி எதை வந்து இதங்கிற விஷயங்களை குறிக்கிறது அதனால் இந்த கரணத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு கிரியையையும் இவர் என்ன சொல்றார் கர்த்தாவையும் அந்த ரெண்டு கிரி அந்த கிரியையை சொல்றதுக்கு அப்படி சொல்லிட்டார் கிரியாங்கிற வார்த்தையை போட்டதுனால கர்த்தாரம் கிரியாம் வியாவிற்க விஷயான் அபி அந்த பாஹ்ய விருத்தியையும் அந்தர்வத்தியையும் அந்தர்வத்தியாக இருக்கக்கூடிய கர்த்தாவையையும் பாக்ய விறத்தியாக இருக்கக்கூடிய விஷயங்களையும் அது அந்த அந்த கிரியையையும் கிரியையும் யஹா ஸ்போரையே ஒரே சமயத்தில் அத்தனையும் பிரகாசப்படுத்துறார் ஒரே சமயத்தில் யுகபத் ஏக யுகபத் ஒரே சமயத்தில் ஒரே நேரத்தில் யகா ஸ்போரையே ஒளிர்விக்கின்றாரோ யார் ஒளிர்விக்கின்றாரோ பிரகாசப்படுத்துகின்றாரோ அசௌ அத் சாட்சி சைதன்யத்தையே வடிவமாக கொண்ட உடலாக கொண்ட சாட்சியாக சொல்லப்படுகிறார் சாட்சினால சாட்சா நேர பாக்குறார் இப்ப பாருங்க நீங்க இதை போட் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன் இப்படி நான் முதலே நான்கிறதுல மூணு அம்சம் இருக்குன்னு சொல்லிவிட்டேன் அது சிம்பிளாக புரியும் உங்களுக்கு இந்த பகீர் விரத்தி அந்தரவிருத்தி அது வந்து கர்த்த அம்சம் கரண அம்சம் கிரியா அம்சம் சொல்கிறவோ கொஞ்சம் எது நல்லா தெளிவாக இருக்கிறத குழப்பிற மாதிரிலோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணும் ஆனால் அவருடைய கிரமம் வேற கொஞ்சம் சிந்திக்கிற கிரமத்தை மாற்றி சொல்லிக் கொடுக்குறாரு அவ்வளோதான் விஷயம் அப்போ சைத்தன்யம் இருக்குது சைதன்யத்துக்கு அந்த கரணம் இருக்குது அந்த கரணம் இருக்குது அந்த கரணத்தில் அந்தக்கரணத்தில் பிரதிபிம்ப சைதன்யம் இருக்குது அதனால தான் அதில் விற்த்திகள்லாம் விவகாரங்கள்லாம் அது தெரிகிறது நமக்கு இல்லாட்டி தெரியாது இல்லாட்டி அந்த நமக்கு தெரியவே தெரியாது அதனால் அந்த அந்தக்கரணத்தில் பிரிச்சு நூற்றோம் கர்த்த அம்சம் கரண அம்சம் கிரியா அம்சம்னு சொல்ல மாட்டோம் கரணத்தில் ஏற்படுற கிரியைகள் அந்த கிரியைக்கு உரிய விஷயங்கள் அகம் பதா அகம் விஷயா இதம் விஷய அப்படின்னு பிரிச்சு இத்தனையும் பிரகாசப்படுத்துறது எதுன்னா அந்த சுத்த சைதன்யம் நான் மனதை ஒளிர்விக்கிறேன் மனம் இந்திரியங்களை ஒளிர்விக்கிறது இந்திரியங்கள் விஷயங்களை ஒளிர்விக்கின்றன ஆகையினால் விஷயத்தை பற்றிய அறிவு எனக்கு ஏற்படுகிறது என்னையே அறியணும்னா என்ன பண்ணணும் நான் என்னை பற்றி நினைக்கணும் அகமாக்கார விறத்திகி அப்படி சொல்லணும் அகமாகார விற்த்திகி நான் யாருன்னு நினைக்க ஆரம்பித்தேன்னா என்னுடைய சுரூபத்தை பற்றி நான் விசாரம் பண்ணி புரிஞ்சுக்கிட்டேன்னா இந்த விஷயம் தான் தெரிய போகிறது இதுதான் விவசாய புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கிரமத்தை கையாடுகிறார் இது விளக்கத்தை அடுத்தும் ஓ ஈஷரோ குருராத் மூதவினை வோமவது வேயா மூத்த பூர்ணமூர் பூர்ணாத் பூர்ணமுதே பூர்ணஸ் பூர்ணமாதாய